அதற்கு காரணமாக திருவள்ளிகளுக்கு என்னுடைய தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு எல்லாம் வணக்கம் கூறி சிறப்பாக நம்முடைய இறைவணக்கத்தை பாடிய நம்முடைய கலைமணி அவர்கள் இரத்தனகிரியை பற்றி இன்று அருமையாக நமக்கு அந்த பாடலை சொன்னார்கள் எனவே அந்த முருகப்பெருமானும் முருகப்பெருமானுடைய திருவருள் தேக்கத்தில் கிளைத்து நிற்கின்ற நம்முடைய குருமூர்த்திகளையும் மிக அருமையாக போற்றி வரைத்த பாடல் மிக அருமையான பாடல் எனவே அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வரவேற்பை கூறியவர்கள் நம்முடைய பழைய மன்ற அடி என்று சொல்வது போல படுத்த பழைய அடிவர்கள் தான் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மனோகரன் அவர்கள் இதுவற்றையெல்லாம் ஒளிபரப்பதற்காக எடுத்து அந்த பெருமுயற்சியும் பாராட்டி இப்பொழுது மூர்த்தி நாயனார் என்ற அந்த நாயன்மாருடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கிறோம் அவர்கள் நம்முடைய வரவேற்பை சொன்னபோது சொன்னபோது போல இந்த பெரியபறான கட்டுப்பு கோப்பும் போல வேற எந்த இலைக்கும் அந்த அமைப்பு அமையலை அமையவில்லை காரணம் என்னவென்றால் இப்பொழுது மூர்த்தி நாயனார் படிக்க வரும் இந்த மூர்த்தி நாயனாரை பற்றி முதல் முதல் அறிமுகப்படுத்திய பெரியவர் யார் என்றால் சுந்தரமூர் சுவாமிகள் இல்லைங்களா முதல் முதல் அறிமுகப்படுத்தியவர் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் என்று சொன்னார் சரி அப்படியானா அந்த அறிமுகப்படுத்திய சுந்தரரை பற்றி முதற்கன் சொல்லுகிறார் சேக்கலா பெருமான் எந்த இலக்கியத்திலேயாவது இன்னைக்கு இருக்கிற இலக்கியத்தில் சிந்தாமணி இருக்கு மணிமேகல் இருக்குன்னு சொன்னா அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா இல்லை ஆனா ரெண்டாவது இந்த தொகை வகை விரி என்ற முறையில் அது வெளிப்படவும் இல்லை இப்ப தளப்பதிகாரத்துக்கு தொகை ஏது வகை ஒன்றே ஒன்றுதான் எடுத்தார் இளங்கோடிகள் பாடினார் அது போல பெருங்கதை எடுத்தார் பாடினார் அது போல சிந்தாமணி எடுத்தார் பாடினார் மணிமேகலை அப்படி எடுத்தார் அவ்வளவுதான் முடிஞ்சு போய்ச்சல் அதற்கு முன்ன தொகையோ வகையோ இல்லை இல்லை சரி இப்ப மொழிபெயர்ப்பு நூலாழுதுனாங்க ராமாயணம் பாரதம் எல்லாம் அது எதிலிருந்து மொழிபெயர்ப்பு வால்மீகி வால்மீக இல்லை அது போல வந்து பாரதம் வியாச பாரதம் அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் வெள்ளி அந்த ஆசிரியர் பெயர் இல்லை மூலாசிர இந்த ஒரே ஒரு இலக்கியம் தான் தொகை வகை விரி என்று அமைக்கப்பெற்று தொகை நூலாக அருளைய யார் பெரியவர் அந்த பெரியவர் என்று சொல்லும்போது சுந்தரர் இல்ல அப்ப அந்த சுந்தரர் இந்த தொகை நூலை எப்படி பாடினார் அவர் எங்கிருந்தவர் என்பதை திருமலைச் சருக்கம் என்ற ஒரு அருமையான சருக்கத்துல முழுக்க முழுக்க அது அடிவர் வரலாறு ஒரு விதத்துல சுந்தரர் அடியவராக வரப்போறார் அதெல்லாம் அடிவர் வரலாறாக இருக்க ஆனால் இந்த நாங்கள் பின்னே பேச இருக்கின்ற அடிவர்கள் எல்லாம் மூல காரணமாக நின்ற மூர்த்தி அந்த மூர்த்தி ஆதலால் அவர் திருமலைச் சருக்கம் என்று அவர் அங்கிருந்து இங்கே வந்ததையும் வந்த பிறகு இந்த திரு திருத்தொண்ட தொகை பாடுதற்குரிய அந்த காரணத்தை வரையிலும் ஒரு சருக்கமாக வைத்து அந்த காரணத்தில் பாடிய பிறகு அவர் கூறிய பதினொன்றையும் திருத்தொண்ட தொகை சொன்னார் சுவாமிகள் வெள்ளையானது மேலே சென்றார் என்ற அவருடைய வரலாற்றை நிறைவுபடுத்தி முடிக்கின்ற ஒரே ஒரு இலக்கியம் தெரிய நாம கொடுத்து வைத்தவர்கள் சந்தேகமே இல்லை பெருமிதத்தோடு பேசலாம் இப்படி ஒரு இலக்கியம் ஒன்றே ஒன்றுதான் அதனால் தான் சுந்தரன் திருமணத்துக்கு காப்பிய தலைவர் ஆராய்ச்சியாளர்களும் தொடங்கவும் நிறைவும் சுந்தரர் இடையில் அவர் அருளிய திருவாக்கை கொண்டு விரித்த வரலாற்று ஆசிரியர்களை சொல்லுகிறோம் எனவே முதலும் முடிவுமாகவும் முதல் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முந்திய முதல் திருமலைச்சருக்கம் நடு எங்க விரல் மீண்ட நாயனார் பிராணம் ஏர் கோன் கழிக்காம நாயனார் பிராணம் சேரமால் நாயனார் பிராணம் இதுல எல்லாம் சுந்தர வரலாறு வருது இறுதி வெள்ளையான முந்திய மூதல் நடு இறுதியும் திருப்பல் வெளிச்சு பாடலாமே இவரை போய் காப்பிய தலைவர் ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி தொண்டுகின்ற மாதிரி தூக்கி உடம்புல போடுவேன் ஆமா ஆமா இந்த ஆய்வுங்கிற பெயர குட்டிச்சவராக்கிறத விட ஆய்வுங்கிற பெயர் இல்லாமல் இருக்கிறது நல்லது அது மாதிரி எனவே சுந்தரர் காப்பிய தலைவர் என்று வைத்து அவருடைய வரலாற்றை தொடங்கியும் அவர் வரலாற்றை பின் நிறைவுபடுத்தியும் இடையிலே அவருடைய திருவாக்கையே வைத்து அந்த வரலாற்றை இயத்தும் இடையிலே அவருடைய வரலாற்றை எங்கெங்க வருகிறதோ அங்கெல்லாம் அந்த வரலாற்றை இணைத்தும் அருமையான ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறதே இந்த கட்டுக்கோப்பே தனித்த கட்டுக்கோப்பு இலக்கிய உலகிலேயே தனி கட்டுக்கோப்பு இப்படி அருமையான ஒரு இலக்கியம் நமக்கு பெருமானால் அருளளி கொடுக்கப்பட்டும் அது பனிரெண்டாம் திருமுறை என பெயர் பெற்றும் அந்த பனிரெண்டாம் திருமுறையை எங்கேயோ இருக்கிற எண்ணெய் வைத்து இல்ல இங்க இருக்கிற வேலூரும் ஆற்காடும் ரத்னகிரியுமாக இருக்கிற பெருமக்களோடு கூட முருகப்பெருமான் திருவடியில் நின்று சிந்திக்க என்று பணித்தேருடைய அந்த பெருமானுடைய கட்டளையும் எண்ணுகின்ற பொழுது பெரிய மகிழ்ச்சி என்ன புண்ணியம் செய்த நெஞ்சுமே என்று நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அந்த வகையிலே இப்பொழுது மும்மையால் உலக ஆண்ட சருக்கம் என்று இந்த உலக இந்த மூர்த்தி நாயனாரை தொடங்குகின்ற பொழுது மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சுந்தருடைய திருவாக்கு ஆகலால் சேகரா பெருமான் என்ன பண்ணார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொன்னதுனால அந்த அந்த பாடல்ல சொல்லப்பட்ட அடியவர்கள் எல்லாம் மும்மையால் உலகாண்ட சருக்கத்தை சறுக்கும் என்று அமைத்து அதுபோல இறைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன்னு என்று தொடங்கினார் தொடங்கி அந்த அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற சருக்கு முழுதும் அந்த அடிவர வரலாறு முழுதும் இலைமலிந்த சருக்கம் அமைச்சுட்டார் இப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கோப்புதான கட்டுக்கோப்பு இப்படி அந்த சருக்கம் தலைப்பு கூட அருமையாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நாம் இன்னி பார்க்கிறோம் எனவே நம்முடைய சுந்தருடைய திருவாக்க என்ன மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று தொடங்குகிறேன் அப்ப மூர்த்தி என்பதுதான் அந்த அடியோருடைய பெயர் அவர் என்னமோ மும்மையால் உலகாண்டாராம் யார் யாரும் என்னமோ ஆள்றாங்க ஆண்டாராம் அது என்ன சுவாமி மும்பை பொறுத்திருந்து பார் அப்படின்ட்டு சொல்லுவோமா சொன்ன அவர் மேலே சரியா வராது அந்த மும்பை என்பது என்ன அதை நாம் பொறுத்திருந்து பார் மற்றதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கும் இது மட்டும் பொறுத்திருந்து பார்க்க கூடாதா சரி அதனால் அவர் மும்மையால் ஆண்டார் உலகையாண்டார் அவர் பெயர் மூர்த்தியார் இப்ப நம்ம எங்கே போக போறோம் மூர்த்தியார் என்று சொன்னீங்களே அங்கதான் மூர்த்தியார் யார் எந்த ஊருக்காரர் எப்படி அதைத்தான் சொல்ல போறோம் அதன் பிறகுதான் எந்த உலகாண்டார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க போறோம் அந்த வகையில இப்பொழுது நேர்களை மதுரை கிடைக்கிறோம் காரணம் அவர் மூர்த்தியார் தோன்றிய இடம் மதுரை ஆதரால் நாம் நேர்களை மதுரை கிடைக்கிறோம் என்று போகணும் அருமையான பகுதியெல்லாம் மூர்த்தி இந்த பெயர்களே கூட தனித்த முறையில் என்ன நம்முடைய வரவேற்பை சொல்லும்போது அவங்க ரொம்ப ஆய்வா எல்லாம் எது ஒண்ணு வாக்கு அல்லவா பொழுது நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்றே ஒரு தனித்த உரி பண்ணிடலாம் சரிங்களா எவன் பண்ண போறான்னு சொல்லிட்டே இருப்பான் சொல்லிட்டு இருப்போம் அல்லவா பண்ணிட்டோம் அல்லவா காலம் பண்ணிக்க போச்சு அல்ல இப்போ இனிமேல் சொன்னா இருந்தோம்னு சொன்னால் இனிமேல் ஏப்பா காமராஜில் யாரு அல்லது மனிதமா எதாவது பண்ணி சொல்லுறான்னு சொல்லலாம் நாங்கள் முடிச்சிட்டோம் அல்லவா ஆனாலும் காலத்தில் செஞ்சதும் செஞ்சோம் சிலதெல்லாம் செஞ்சோம் சித்தாந்த சாஸ்திரமே எடுத்துக்கப்பா எம் பில்லுக்கு பிஹெச்டிக்கு திருமுறையே எடுத்துக்க என்றெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டோம் இனிமே யார் எங்களை கேட்பா கேட்கப்படுறதில்ல அதனால நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று எடுத்துக்கொண்டாலே இப்போ மூர்த்தி யார் என்று சொல்லுங்க இந்த மூர்த்திங்கிறது அவருடைய இயற்பெயராக இருக்கலாம் அப்பா அம்மா வைச்ச பெயராகவே இருக்கலாம் இல்லைங்களா அப்படி ஆனா எல்லா இயற்பகையார் அநேகமா அப்பா அம்மா வைச்ச பெயர் அல்ல அவர் உலகியல்புக்கு பகையா இருக்கிறார் யாராவது கொண்ட மனைவியை வந்து அடுத்தவர் கொடுப்பாரா உலகியருக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்ன மடையனே இதைத்தான் நாங்க நாங்க சொல்லி நீ என்ன பூசா என்ன உங்க உலகியலுக்கு எங்கால் பகைமை இயற்பகையார் கூட நீனும் பூஷா அமெரிக்காவில் குழம்பு செய்ய முடிக்கிறியா நாங்கதான் உலகப்பெயராக இருக்கணும் இளையான் குடிமாறர் அப்படின்னா அந்த மாறர் அது இயற்பெயரா இருக்கணும் அப்பா அம்மா வச்சதா இருக்கலாம் ஏன்னா அந்த பாண்டி நாட்டு சொல்ல மாறன்கிற பெயர் வைப்பது முருகனுக்கும் உருதிர பசுபதிக்கும்படியே அதெல்லாம் இயற்பெயரா இருக்கலாம் செம்மையே திருநாளை போவா இருக்கு இல்ல திருநாளை போவார் ஏற்பயர் இல்லை ஏன் என்னப்ப என்னையா என்னைக்கு போறேனிங்க சிதம்பரத்துக்கு போலாங்கிறீங்கன்னா நாளைக்கு போலான்ட்டு இருக்கிறேன் நாளைக்கு போகலாம் இருக்கிறேன் ஊர்ல நாலு பேர் பார்த்தேன் ஏ அவரு நாளைக்கு போவாரடான்னா விட்டுட்டான் பச்சை கிண்டல் பெயர் அது அது மாதிரி எப்ப போனாலும் யாருக்கு போனாலும் எங்க சாமி தெல்லைக்கு போறீங்கன்னா நாளைக்கு போலான்னு மறுநாள் போனா நாளைக்கு போலான் ஏ அவரு நாளை போவாருடா அப்படின்னு வச்சது பெயரும் அதே ஆகி இதெல்லாம் காரண பெயராக அமைந்திருக்கிறது இப்படி எல்லாம் எண்ணினால் அறுபத்தி மூன்று பெயரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் தெருப்பெயர் என்ற ஒரு எம்பில் ஆழாக செய்யலாம் அதுல செய்ய முடியாதெல்லாம் இருக்குது இடங்கடியார் இடங்கடியார் என்ன என்ன இடங்கடி நாயனார் கோட்புலியார் அவரது கொஞ்சம் வெட்டி கட்டி விட்டார் அதனால சரி கோட்புலியார் முர்கநாயனார் அது கூட காரணப்பேர் தான் முருகநாயனார் எிபத்தர் அப்படின்னு கூட காரணம் தான் இப்படி எல்லாம் என்னங்க நம்ம வரவேற்பை வழங்கியவர்கள் நல்லா அருமையா பீகச்செடி பண்ணுங்க நாயன்மார்களின் திருப்பெயர் இதுவரைக்கும் ஒரு பயல எடுங்க வாழ்க எனவே மூர்த்தி மூர்த்தி நாயன் மூர்த்தி என்பது எயற்பெயராக தாய்ந்தேர் வைத்த பெயராக இருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்லலாம் இருக்க வேணுமே சொல்ல முடியாது இருக்கலாம் இப்படி இதோ மதுரை அந்த மதுரை என்றால் பாண்டி நாடு சீர்மன்னு செல்வக்குடி மல்கு சிறப்பின் ஓங்கும் கார்மன்னு மண்ணு சென்னி கதிர் மாமணி மாடவை செல்வக்குடி அப்படின் சான்றோர்களுக்கு அந்த நினைவு என்னன்னு கேட்டீங்க அந்த சான்றான்மை முக்கியம் சான்றவர் சான்றாண்மை குன்றின் என் நிலந்தான் தாங்காது மண்ணோ புரை திருவள்ளுவர் இந்த சாண்டோர் என்ற ஒரு ஒரு இனம் இந்த நாட்டுல இல்லைன்னு சொன்னா இந்த தாங்கும் அகழ்வாரூட் அப்படின்னு ஒதுக்குமா இந்தியுமே ஆண்மை மதுரையில் வாழ்கின்ற அந்த பாண்டி நாட்டு வாழ்கின்றவர்கள் அப்படின்னு கேட்டா சீர்மண்ணு செல்வ குடி நல்ல சிறப்பு மிக்கவர்கள் நல்ல சான்றான்மை மிக்கவர்கள் அதோட பொருளாதாரத்திலும் செலுத்தவர்கள் இரண்டும் இருக்கு ஆகவே இந்த இரண்டும் செலைத்திருக்கும்படியான குடி பல்கு சிறப்பின் ஓங்கும் கார் மண் சென்னி கதிர் மாமணி மாடவைப்பு அந்த மாடங்கள் எல்லாம் என்ன இருக்கும்னா அவர் அவர் கொஞ்சம் மற்ற குடியிருக்கு தங்கி இருக்குன்னு சொல்ல வேணாம் கிடையாது எங்க அந்த பாண்டி நாட்டில் இருக்கிற மாடத்துல என்ன தங்கும்னு கேட்டா மேகங்கள் அப்படியே தவழ்ந்து போயிட்டு ஏன்னா அவ்வளவு உயரும் அவ்வளவு உயரம் அப்ப மேகங்கள் தங்கும்படியான மாடம் என்று சொன்ன எனவே மாடவைப்பு நார் சிந்தை பல நட்துறை மாந்தர் பார் நார் சிந்தினர் நார் நாருங்கிறது அருமையான சொல்லு ஆனா இப்ப அது நாரு நாரா போட்டுது ஏதோ பூ தொடுக்கிறது மற்றதுக்கு நாறு வந்துட்டே நார் என்பதற்கு ரொம்ப அருமையா அன்பு என்று பொருள் அல்ல அன்பெனு நார் தொடுத்தளங்கள் தேனும் கொழு தகன்ற வெண்டோட்டு முண்டகத்தால் அடிமுடி மேற்கொண்டு வாழ்வாம் பரஞ்சோதி முனிவர் எனவே அன்பு ஆகவே நல்ல அன்போடு கூடிய சிந்தையுடைய பல நல்துறை மாந்தர் ஒவ்வொரு துறையில் போற்றும் தொன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு தொன்மையானது முதுமை வேற ரெண்டு நாங்க ஒன்னு சொல்லிடுவோம் முதுமையான தொன்மையின்போம் தொன்மையனா முதுமையம்போம் ரெண்டு சேர்ந்து வந்ததுனா தான் தகராது அங்க அங்கதான் இவன் கெட்டிக்காரம்புழு எட்டு நாள் மாதிரி இப்ப தெரியும் சில சொற்கள் ஒரே பொருள் மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம் அந்த ரெண்டு சொல்லும் தனி சேர்ந்து வந்துட்டு அப்பதான் இவனுடைய ஆற்றல் தெரியும் அப்போ இங்க என்ன பண்றது அங்க முதுமை என்றால் தொன்மையின்போம் தொன்மை என்றால் முதுமையம்போம் ஆனா தொன்மைக்கும் முதுமைக்கும் வேற்றுமை உண்டு முதுமைனா வெறும் காலம் போன பழமை மட்டும் உண்டு தொன்மைன காலத்தாலும் சீலத்தாலும் முதிர்ந்திருப்பது தொன்மை வெறும் காலத்தால் மட்டும் முதிர்ந்திருந்தால் முதுமை காலத்தாலும் சீலத்தாலும் முதிர்ந்திருந்தால் தொன்மை இல்ல அதனால பாண்டி நாடு எப்படின்னு கேட்டா வெறும் காலத்தினால ரொம்ப காலகாலமா பாண்டி நாடு இருக்கியா அப்படிங்கிறது மட்டுமில்ல காலகாலமா இருக்குதுப்பா காலகாலமா புகழ் பெற்ற நாடுபா எனவேதான் தொன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு என்று பாண்டி நாட்டை புதுமையாக சொன்னார் இன்னொரு இலக்கண விட்ட ஒன்று செய்கலாட்ட இந்த பாண்டி நாட்டில் தோன்றிய அடியவர்னு வருகின்றது இப்பதான் ஆரம்பம் ஆதலால் பாண்டி நாட்டை பேசுகிறார் இனிமேல் பாண்டி நாட்டவராக யாரையும் வருகின்ற பொழுது பாண்டி நாட்டு பேச மாட்டார் அந்த கூறியது கூறல் இம்மியும் வராது அதெல்லாம் இருக்கிற ஒரு தனி ஆற்றல் அதே போல தொண்டை நாட்டு சிறப்பு எல்லாம் வரல எங்க வரும் திருக்குறிப்பு தொண்டர் வருது அவருக்கு ஆங்கி மாநகர் அங்க ஆனால் அதன் பிறகு தொண்டை நாட்டவர் வந்தாங்கன்னா சொல்ல மாட்டா என்ன அந்த தீர்மை என்ன சீர்மை அப்படியாக இப்ப முதல் முதல் பாண்டி நாட்டவர் வருவதனால இந்த பாண்டி நாடு இனியும் ஒரு சில வார்ணனைகள் அதெல்லாம் சாயும் தளிர்வல்லி மருங்குல் நெடுந்தடங்கன் வேயும் படும் தோழியர் பண்படும் நீல்கரை மண் பொருந்தம் பாயும் கடலும் படும் நீர்மை பணித்த முத்தம் இப்ப ஒரு சிறு சின்ன பிள்ளைகளுக்கு சிறுவர் பாருங்க பெரிய புராணத்துல சிறுவர் மலரும் இருக்குது அப்படிதான் சொல்லலாம் தப்பு கிடையாது இங்க பாரா எங்க பாண்டி நாட்டுல முத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது அப்படின்னாரு எங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை இருபதாம் பக்கம் பெறட்டு மற்றதெல்லாம் பரட்டு இருபதாம் பக்கம் பெண்கள் வாயில் முத்தம் பெண்கள் வாயில் அப்படின்னாரு நாற்பதாம் பக்கம் பார்க்க அப்படின்னாரு கடலில் அப்போ முத்தம் பாண்டி நாட்டுல எங்க இருக்குது இரண்டு இடங்கள்ல ஒரு இடம் வாயில் இன்னொரு இடம் கடலில் ஒன்றுதான் அகம் புறம் என்று அகம்னா அந்த கணவன் இருக்கிற செய்திகள் புறம்னா அதற்கு புறம்பாக இருக்கிற செய்திகள் என்று தமிழன் வாழ்வியலை பிரித்தானே தொல்காப்பியத்தில் அருமையா பிரிச்சு ஆகவே இப்ப என்ன முத்தம் எங்கே இருக்குது தெரியும் தெரியுமா தம்பி பெண்களுடைய வாயு இன்னும் எங்க இருக்குது கடலில் எந்த கடலில் நம்முடைய எந்த ஆறுகள் எல்லாம் பாய்கின்றனவோ அந்த கடல்ல முத்தம் இருக்கும் அப்ப இரண்டு இடங்களில் சிறுவர் மலர் அடுத்தது மொய் வைத்த வண்டின் செரிகுடல் முரண்ட சந்தின் மெய் வைத்த சோலை மலையந்தர வந்த மெய் வைத்த காலம் தரும் மேன்மை தெய்வ தமிழும் தரும் செவ்வி மனம் செய்ய தமிழோ அவ்வளவு அருமையான தமிழ் பாண்டி நாட்டுல இரண்டு இடங்களிலே நல்ல செம்மையான ஈரம் இருக்கும் ஈரம் இருக்கும் இப்போன மாதம் சொன்னீங்க முத்த இந்த மாதம் சொல்றீங்க சிறுவர் ஈரம் எங்க இருக்கணும் மனம் செய்யும் நல்ல மனம் பொருந்தி இருக்கும்படியான ஈரப்பகுதி ஈரம் இருக்கும் இரண்டு இடங்களில் அப்படின்னு எங்கெங்க அது அப்படின்னாரு முப்பத்தஞ்சாம் பக்கம் பெரட்டுனா பெரட்னா மொய் வைத்த வண்டின் செரிகுடல் முரண்ட சந்தின் மை வைத்த சோலை மலை வந்த மெய் வைத்த காலும் தரும் பாண்டி நாடு அப்படி போ வந்துட்ட அங்கிருந்து என்ன வரும் காற்று வரும் அது எங்க இருந்து பிறந்தது பொதியிலேயே பிறந்ததென்றல் அடார பொதியிலேயே பிறந்த தென்றல் அந்த காற்று அப்படி வந்து சொன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா நீ எல்லாம் சட்டை கேட்டா சார் எனக்கு வந்து இல்லை வேர்க்குதுன்னு சொல்றவங்க கூட அந்த அந்த ஈரம் பொருந்திய அந்த காற்று வருகின்ற பொழுது அந்த போர்வடியா போத்திக்கலாம் கில்லுங்குது அப்படின்னு அப்போ மனம் பொருந்திய ஈரத்தை தருவது எது எங்கள் பாண்டி தென்றல் தென்றல் அப்படின்னா அது போல இன்னொருடம் இருக்கிறது எது அப்படின்னா அருமையா சொன்னார் அந்த மனம் பொருந்திய அந்த ஈரத்தை தரும் பாண்டி நாட்டிலே மனம் பொருந்திய உயர்ந்த அந்த ஈரத்தை குளிர்ச்சியை தன்மையை தருவது எது ஒன்று தென்றல் இன்னொன்று எங்கள் தமிழ் அப்போ அந்த தெண்டல் தருகின்ற ஈரம் போர்வையினால போத்திட்டு அனுபவிக்கணும் எங்கள் தமிழ் தந்த ஈரத்தை போர்வை இன்றையும் போர்வையோடும் அல்லவா எங்கும் இருந்து அனுபவிக்கலாம் இங்கே ஈரம் என்பதற்கு என்ன பொருள் அன்பு அந்த ஈரம் என்பதற்கு என்ன பொருள் குளிர்ச்சி இந்த ஈரம் என்பது அன்பை எங்க பொருளை போய் ஈரங்கிறதுக்கு அன்பா சார் என் சொலால் ஈரம் அலை படிறேதாவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் திருவள்ளுவர் ஈரம் அலை ஈரம் கலந்து ஈரம் சேர்ந்து ஈரம் புணர்ந்து என்பதை விட அழை அழுது அது தமிழ் அது தமிழ் அதனாலதான் திருக்குறள் ஒன்னையாவது படிக்கப்படாத உலகம் எல்லாம் நம்பினான் தமிழன் வருவான் வளருவான் இதை படிப்பான் என்று நம்பினார் நாம் நம்பற்குரிய வீரரா இல்லை இல்லை திருக்குறள் கூட படிக்க ஆகவே ஈரம் அப்போ இரண்டு இடங்களில் பாண்டி நாட்டில் ஈரம் இருக்கின்ற இடம் எத்தனை இரண்டு ஒன்று தென்றல் இன்னொன்று எங்கள் தமிழ் அந்த உலகத்தையே அளந்த தமிழ் அப்படின்னு கேட்டா அவன் எல்லாம் எந்த ஒரு சிந்தனை எடுத்தாலும் அந்த சிந்தனை இந்த தமிழ்நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு பாண்டி நாட்டுக்கு அல்லது இந்தியாவுக்கு அவன் சிந்தனை முழுதும் உலகம் தழுவிய சிந்தனை யாதும் யாவரும் கேடு உலகம் தடிவண்டு இன்பம் பெருகை இவ்வையகம் தமிழ்நாடு பாண்டி நாடு அந்த உலகம் உலகம் உலகம் உலகம் சிந்தனை தனித்த குறிய மனுப்பான் இல்லை அதனால்தான் ஞானம் அளந்த மேன்மை தமிழ் என்று சொல்லி அப்ப இரண்டு இடங்களில் ஈரம் உண்டு ஒரு இடம் செண்டற்காற்றில் இன்னொன்று எங்கள் ஞானம் அளந்த மேன்மை தமிழில் சிறுவர் மலர் பார்த்தீங்களா பெரிய புராணத்தில் சிறுவர் மலர் அப்படினா இப்படிப்பட்டது சூடும் இதழ் பங்கயமாக அத்தோற்றின் மேலால் தாழ்வின்றி என்றும் தனி வாழ்வது அத்தையல் யாடின் மொழியில் குடலின் இசையும் சுரும்பும் வாழும் நிக நகரம் மதுராபுரி என்பதாகும் மதுரை என்றார் மதுராபுரின்னு சொன்னார் இது ஒரு புதிய வழக்கு மதுரையை பெரும்பாலும் மதுரைன்னு தான் சொன்னது மதுராபுரி அப்படின்னு சொன்னார் ஒரே ஒரு குறிப்பு போகிற போக்கில் திருவாசகத்தில் முழுமையாக மதுரை தான் வந்திருக்கு ஆளவாய் என்ற சொல்லே இல்லை ஆனால் மூவர் தமிழில் ஆலவாய் தான் எல்லா பதியத்திலேயும் இருக்கு ஒன்பது பதியம் இருக்கு ஒன்பது பதியத்தில் ஆலவாய் இருக்கு ஆலவாயும் இதுவே ஆலவாயான் தெரு ஆனால் திருவாசகத்தில் மட்டும் ஆலவாய் மதுரை அப்படிதான் இருக்கு மதுரை நகர்புக்கு என்ன எண்ணி பார்க்கலாம் மூவரில் மணிவாசகர் காலம் முந்தியது என்று சொல்வதற்குரிய அந்த ஒரு சிறு காரணம் கூட நாம் எண்ணி பார்க்கலாம் சங்ககால இலக்கியத்தில் ஆலவாயில்லை மதுரை தான் இருக்கு மதுரை காண்டம் மதுரை காஞ்சி பத்து பாட்டில் ஒண்ணு மதுரை காஞ்சி தான் சில பதிவு காண்டம் தான் இருக்கு அல்லது கூட மதுரை கூட சங்கிலிக்கு சொற்கள் ஆலவாய் கொஞ்சம் ஆனால் திருவாகரத்தில் இருப்பதெல்லாம் மதுரை ஆலவாய் இல்லை அதனால் மூவரின் முந்தியவரும் கூட எண்ணலாம் திருவாதத்துல எங்க ஆலவாயிருதா இல்லையே மூவர் தமிழ்ல ஒன்பது பதிகத்திலேயும் ஆலவாய் இருக்கு எல்லாம் இருக்கு என்னலாம் எனவே மதுராபுரி என்பதாகும் அந்த மதுரை இந்த பாண்டி நாட்டில இப்பொழுது நாம் சுவைத்த மதுரை வந்திருக்கின்றனர் அங்கே இப்ப மதுரையின்னு வந்த உடனே ஆடாடா மீண்டும் என்ன பண்ற சால்பாய மும்மை தமிழ் தங்கிய அங்கன் மூதூர் நூல் பாயிடத்தும் உள திருவருமலர் மீண்டும் நோன் தலை பாய பால் பாய் முளைதோய் மது பங்கயம் பாய எங்கும் சேல்பாயிடத்து உளம் உள செய்யுள் மிக்கு ஏறு சங்கம் ஆழான தமிழ் இந்த மாதிரி தமிழ் பிடிச்சோம் தமிழ் தமிழ்ன்னு சார்த்தான் வந்துச்சு நின்றுச்சு நடைஞ்சிச்சு தல்லையறுக்கு வெட்டி போட்டுச்சு மக்கு பெருலாம் அதனால செய்யுள் மிக்க ஏறு சங்கம் அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இப்ப வந்துச்சு நின்றுச்சுன்னு தமிழ் இப்ப நம்ம பேசலையான பேசுறோம் அதனாலதான் பேச்சு தமிழ் எழுத்து எழுத்து தமிழ்னு பிரிச்சாங்க பேச்சு தமிழ் வேறு எழுத்து தமிழ் வேறு வழக்கும் செய்யொலும் ஆயிரம் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் முன்னாடி தொழுகாப்பியம் அப்படி இருந்தது அல்ல பேச்சு தமிழ் என்னைக்கும் கொஞ்சம் கொச்சையாக கூட இருக்கும் ஆனா எழுத்து தமிழ் அப்படி கூட ஏன் அப்படின்னு கேட்டா எழுத்து எக்காலத்தும் இருப்பது பேச்சு தமிழ் அவ்வப்பொழுது மாறும் இடந்தோறும் மாறும் ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்துல போயிடும் நீ பேச்சு தமிழ் கொண்ட சரி வராது எழுத்து தமிழ் ஸ்டாண்டர்ட் ஒரு ஒரு தகுதியானது என்றும் இருக்குது யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறது கிமுல பாடிய ஒரு புலவன் இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டுல யாதும் ஊரே யாவரும் அந்த இந்த சொல்ல மாறுதா இல்ல ஆனா அன்னைக்கு பேசுனேன் ஒரு கால கொச்ச தமிழ் இருக்குமே சங்க காலத்துல அதை வந்து ஏட்டுல எழுது பேச்சு தமிழ் வேறு எழுத்தமிழ் வேறுனு சொன்னா இவன் ரெண்டும் கொலை உட்கார்ந்து எல்லாம் பிடிச்சா அடிச்சா கண்ணா டிங் டாங் என்ன மணி பண்ணி ரெண்டு அடித்தது அவளும் வந்து வந்து நல்ல தமிழாச்சு வந்தா என்ன இருக்குமோ என்ன தெரியல அதனால பேச்சு தமிழும் பேச்சு தமிழ் இடந்தோறும் வேறுபடுவது காலந்தோறும் வேறுபடுவது எழுத்து நடை ஒரே தகுதி ஆனது கண்டு வைக்கலாமா இந்த வேற்றுமையே தெரியலையே வேற்றுமையே தெரியலையே எல்லாம் ஒண்ண முருகா முருகா நீ காக்கணும் எனவே செய்யள் ஏறு சங்கம் பாப்பா முன்னூறு மலர்ல என்ன பண்ணீங்க நல்ல சங்குகள் வந்து அப்படியே ஏறுமா சங்குகள் வந்து ஏறுகின்ற இடங்கள் எங்க மதுரையில் இரண்டிடம் இரண்டிடம் அது என்ன அது என்ன தாத்தா தெரியல முப்பத்தஞ்சாம் பக்கம் ஏறுதா அப்படின்னு முப்பத்தஞ்சாம் பக்கம் எடுத்து எடுக்க வேணு அதுல என்ன இருக்குது பாரு அப்போ செய்யல் ம அருமையான தமிழ் என்ன தாத்தா செய்யுள் மிக்க ஏறு சங்கம்னு சொன்ன உடனே மதுரையில இருக்கிற தமிழ்சங்கம் என்று போட்டிருக்கு தாத்தா அதுல போய் சங்க எங்களுடைய எங்கடைய ஏறு தாத்தா இல்லடா ராஜா செய் உள் நான் எந்த சங்கம்னு சொன்ன சங்க சங்குன்னு மட்டுமே நினைச்சு சங்குங்கிறது சங்கு இன்னொன்னு சங்கம் தமிழ்சங்க ஊருக்குள்ள இருக்கும் ஆமா பின் நீங்க எப்படி அதான்ண்டா செய்யுள் மிக்கு ஏறு சங்கம் செய்யுட்கள் நாளும் அந்த ஏறி ஏறி அலங்கரிக்கும்படியான தமிழ்ச்சங்கம் செய்யுள் செய்யுன்னா பாட்டு ஆமப்பா அப்படின்னாரு அப்போ பாடல்கள் ஒவ்வொரு நாளும் மலிந்து மலிந்து ஏறுகின்ற சங்கம் எங்கே மதுரையில் இருந்தது அப்படின்னா இது ஒரு இடம் தாத்தா அப்புறம் சங்கம்ங்கிறது சங்கம்ல சங்கம் சான்றோர் பேரவை என்று சொல்றனே சான்றோர் பேரவை அப்படி அல்லவா சரி இன்னொரு இடம் ஐம்பத்தி மூணாம் பக்கம் என்ன ஐம்பத்தி மூணாம் பக்கம் என்ன தாத்தா வயல்னு போட்டிருக்குது அப்படின்னாரு ஆமா வயல்ல சங்கு என்ன என்ன செய்யின வயல் உள் வயலுக்குள்ள மிக்கு ஒவ்வொருத்தரும் தண்ணி வருகின்ற பொழுதல்ல ஏறு ஏறும்படியான சங்கம் சங்குகள் அப்ப வயல்ல பார்த்தாலாம் சங்குகள் அப்ப அங்க இருக்கிற செய்யுங்கறது எப்படி படிக்கணும் செய்யின வயல் உள்ளுன்னா வயலுக்குள் வயலுக்குள் ஏறி இருக்கு பாட்டையும் குறிக்குது தெரிய போகுது தெரிய போகுது மொழிப்பழமை சிறுவர் பயிற்சிக்கான மொழிப்பழமை ஏறு சங்க நம்முடைய கம்பர பெருமான் ஒரு பாட்டு ஒன்று பாடுவார் செய்யமா எங்க இருக்குன்னு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்ததுன்னா யாரும் சொல்லலாம் தப்பு இல்லை நீரிடை உறங்கும் சங்கம் நிழலீடை உறங்கும் மேதி தார் உறங்கும் பண்டு அருமையான பாட்டுகள்லாம் இடை உறங்கும் சங்கம் அது எங்கெங்க தண்ணி இருக்குதோ அங்க இந்த சங்கு உறங்குமா ஏன் இருக்கும்னு பரப்படாத உறங்கும் யாரும் எத்தனை நாள் ஆனாலும் தொடமாட்டான்டா